அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் பதினான்காம் அத்தியாயம் இந்த பகுதியில் நாம் சேலம் பண்டித ஸ்ரீ பி சாஸ்திரி இயற்றிய ஸ்ரீ ஞானானந்த குருஸ்தவ தசகம் பாடல் வரிகளையும் அதனுடைய பொருளையும் சிந்திக்க இருக்கிறோம் ஸ்வபாவ சின்மயானந்தம் கிருபாபூர்ணம் ஜகத்பதீம் ஹரிஷட்வர்காரம் குரும் ஈஷாத்திரய விம்சம் குழாவவஸ் விவித்தம் சர்வதம் ஜாநுரும் பத்திருபோத்திருவிவர்ஜிதாவேம் आधारं, ந்த சிஸி ஆதாரம்வர்ஜிதம் சர்வத்தியசம்பூர்ணம் ஜனந்தனந்தம் निर्विकारं। ஜானபாதம் சாலம்பு ஜனந்தசாகம் யோகிஹிருமம் ஜனந்தீசராம்சம்பூத்தம் சச்சிதானந்த லா ஜனந்தமலம்ாந்தம் நபம் நம்லம்ப பரஞ்சோதிஸ்வரூபம் தம் சர்வசாட்சிஸ்வரூபிணம் சர்வகாரியசமுத் ஜந்தகுரும்பே அவனியோகீசேவிதம் சன்முனீந்திரசிரோரத்னான இதனுடைய பொருள் என்னவென்றால் சுருக்கமாக அறிவோம் ஆஹ் ஞானானந்தர் மகராஜ் அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய மகிமையை கூறியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஞானானந்த குருவே வழிபடுகிறேன் என்று சொல்கிறார் அவர் பேரறிவு மயமாக இருக்கிறார் ஆனந்த வடிவனராக இருக்கிறார் கருணை நிறைந்தவனாக இருக்கிறார் ஆறு வகையான உட்பகைகளை வென்றவர் அந்த ஞானானந்த குரு ஆசைகளை ஆசைகளையெல்லாம் வேறுடன் அழித்தவர் எல்லாருடைய ஆத்மாவாக விளங்குபவர் எல்லா விஷய அறிவுகளுக்கும் அடிப்படையான பேரறிவு பரஜானம் என்னும் ஆன்ம வடிவனராக இருக்கிறார் நான் செய்பவன் நான் பலனை அனுபவிப்பவன் நான் அடக்கி ஆள்பவன் என்ற எண்ணம் சிறிதும் இல்லாதவர் எல்லா சாஸ்திரங்களாலும் அறியத்தக்கவர் ஆக்குதல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழிலுக்கும் ஆதாரமாயிருப்பவர் குணதோஷங்களுக்கு அப்பாற்பட்டவர் அழிவற்ற ஆனந்தினே உருவாய்க் கொண்டவர் ஞானத்தின் நுட்பத்தை செவ்வனே போதனை செய்பவர் பிறவி கடலை தாண்டிவிப்பவர் யோகிகளுடைய ஹிருத கமலத்தில் கோயில் கண்டவர் தூய மனம் படைத்தவர் ஸ்ரீ சங்கரருடைய அம்சமாய் தோன்றியவர் சத்தும் சித்தும் ஆனந்தமுமே உருக்கொண்டவர் அமைதியை உருவாகியவர் மாயையை கடந்தவர் அழுக்கற்றவர் உலகத்தால் பூஜிக்க பெற்றவர் பேரொழி வடிவினர் எல்லாருடைய உள்ளத்திலும் ஆத்மாவாக வீற்றிருப்பவர் வர்ணாசிரம தர்மங்களுக்கு அப்பாற்பட்ட ஞானியாக இருப்பவர் முனிவர்களாலும் யோகீஸ்வரராலும் சேவிக்க பெற்றவர் சாதுக்களிலும் முனி சிரேஷ்டர்களும் தரை சிறந்து விளங்குபவர் இப்படிப்பட்ட ஸ்ரீ ஞானானந்த குருவை நான் வழிபடுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஸ்ரீகுரு பரமகுரு பரமேஸ்ரீ குரு ஆகியோரின் அருள் சித்திப்பதின் மூலம் ஆத்மானுபாவம் சித்திக்க வேண்டும் அதனால் அடியேன் கிருத்தார்த்தனாகிறேன் என்று ஸ்ரீகுரு பரமகுரு பரமேஸ்ரீ குரு பிரசாத சித்தி துவாரா ஆத்மானுபவ சித்தி பூயாத் கிருத்தார்தோஸ்மி என்று கூறி முடிக்கிறார் இந்த பாடலே நாள்தோறும் பாராயணம் செய்து ஞானானந்தகிரி சுவாமிஜியின் அருளை பெற வேண்டும் நாம் அனைவரும் என்றும் என் நெஞ்சத்தின் உட்கூராய் எழுந்திடும் ஞாதம் ஞானானந்தமே ஞானானந்தமே என்னை ஆளும் சத்குருநாதன் என்று உணர்ந்தேனே இந்த பாடலும் அவருடைய பெருமையை போற்றுகிறது இத்தனை நாளும் அவருடைய சுவாமி சத்குருவின் பேரருளால் இந்த ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் மையக்கருத்து பத்மாசினி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் விரிவாக்கம் சுவாமி நித்யானந்தகிரி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஸ்ரீ ஞானானந்த நிக்கேத்தன் தப்போவனம் மஞ்சள் விழுப்புரம் மாவட்டம் வெளியீடான இந்த புத்தகத்திலிருந்து நாம் நாள்தோறும் சில பகுதிகளை படித்து அனுபவித்து எம்பெரும் நம்முடைய ஈசனான ஞானானந்தகிரி சுவாமிஜியை பற்றி நாள்தோறும் சிந்திக்கும் பாகியத்தை பெற்றோம் அவருடைய திருவருள் அனைவருக்கும் கிட்டுவதாக நன்றி வணக்கம்